அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பழியஞ்சிப் பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல் இந்த குரட்பாவினுடைய பொருளை பார்த்தோம் அதாவது பழியஞ்சிப் பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல் பாவத்துக்கு பயந்து பொருளை ஈட்டி தர்மமான வழியில பொருளை ஈட்டின்னு அர்த்தம் கொஞ்சம் நெகட்டிவாக சொல்றார் தர்மமான அற பொருளை ஈட்டி தீவினை இன்றி ஈட்டல் பொருள் அப்படின்னு அவ்வையாரும் சொல்கிறார் ஆக அற பொருளை ஈட்டிங்கிறதுக்கு வள்ளுவர் இப்படி சொல்றார் பழிக்கு பயந்து பொருளை ஈட்டணுங்கிறார் பாவத்துக்கு பயந்து சமூகத்தில் பிறர் பழிக்காத வண்ணம் பிறகு பாவத்தை உண்டு பண்ணக்கூடாது பாவங்கிறது அதிர்ஷ்டம் பின்னால வரப்போறது பழிங்கிறது சுத்தி இருக்கிறவங்க சொல்றது இப்படி எல்லாம் பணம் சம்பாதிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லுகிறார்களே அப்படியெல்லாம் சம்பாதிக்காம இந்த காலத்துல எப்படி பணம் சம்பாதிச்சாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு மனோபாவம் இருக்கு அப்படி கிடையாது சம்பாதிக்கிறது தர்மமா சம்பாதிக்கிறானான்னு சமூகம் பார்க்கும் ஆஹ் தர்மமான வகையில பொருளீட்டி அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து அப்படி வாழ்றவனுடைய குடும்பத்துல வம்சம் விருத்தியாகும் அந்த வம்சம் தர்மமா நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க சொல்ற அந்த காலத்துல வர்ண தர்மம் இருந்திருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகளை எல்லாம் நம்ம வாழ்க்கை முறையில ஏத்தி வைக்க கூடாது அதாவது இதுல என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா நம்முடைய விருப்பு வெறுப்புகளை மேல ஏற்றி சொல்லி சொல்ல முடியுமா முடியாதான்னு பார்த்து கடைபிடிக்க பார்க்கணும் எவ்வளவு வள்ளுவர் சொன்னார் இல்லையா அரண் வலியுறுத்தல் சொன்னார் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல்ன உன்னால எப்படி எவ்வளவு எல்லாம் முடியுமோ மனசால புண்ணியம் பண்ணு வாக்கால புண்ணியம் பண்ணு உடம்பால் புண்ணியம் பண்ணு பணத்தால் புண்ணியம் பண்ணு பிறர்கிட்ட புண்ணியம் பண்ண வச்சு அது மூலமாக புண்ணியம் பண்ணு ஓவா செல்லும் வாயெல்லாம் செயல்னர் ஒல்லும் வகையான் என்னென்ன வகையில் நீ புண்ணியம் பண்ண முடியுமோ பண்ணுனர் அறவினை ஓவாதே விடாம புண்ணியம் பண்ணு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரம் புண்ணியம் பண்ணு என்னென்ன கருவிகளால் புண்ணியம் பண்ண முடியுமோ பண்ணுன்னர் ஆ புண்ணியம் பண்ணணும்னு ஆசை இருந்தால் நிச்சயமாக புண்ணியம் பண்ண முடியும் ஒரு காலத்தில் வர்ண தர்மம் இருக்குது இருந்தது இப்பவும் ஒரு மாதிரி பேரளவுக்கு இருக்குது ஆனால் வர்ணங்களுடைய தர்மத்தை அறிவுபூர்வமாக கடைப்பிடிக்கிறவங்க யாரும் கிடையாது அறிவுபூர்வமாக கடைப்பிடிக்கிறவர்கள் மிக குறுகியவர்கள் மிகச்சிறிய அளவில் இருக்கிறார்கள் எந்த வர்ணமாக இருக்கட்டும் மாணவ பருவம் ரொம்ப முக்கியம் அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சரியான மாணவன்தான் சரியான இல்லறத்தானாக மாற சரியான இல்லறத்துல இருக்கிறவன் தான் சரியான மாணவனையும் உருவாக்க முடியும் ஏற்கனவே சொன்னேன் இல்லறம் அல்லது நல்லறம் என்று மற்ற அனைத்து அறங்களுக்கும் ஆதாரமாக இருக்கு சில துறவிகள் இல்லறத்தார குறவியாக சொல்றதை நான் பார்த்துருக்கேன் அப்படி இப்ப சொல்லக்கூடாது யாரையும் நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது பேசக்கூடாது துறவிகளையும் இல்லறத்தார்கள் பழிப்பது இல்லறத்தாரையும் துறவிகள் பழிப்பது என்பது பொருத்தமாகாது தாய்மான் அவர் ரொம்ப அழகாக ஒரு பாடலை சொன்னார் ஷாட்டையில் பம்பர ஜாலம் போல் ஆட்டுவான் இறை என அறிந்து நெஞ்சமே தேட்டம் ஒன்று அற அருள் செயலில் நெற்றியேல் வீட்டரம் துறவரம் இரண்டும் மேன்மையேனர் அதாவது ஷாட்டையில் பம்பரத்தை ஆட்டுற மாதிரி சாட்டையை கொண்டு பம்பரத்தை ஆட்டுவதைப் போல அவரவர்களுடைய வினைக்கு ஏற்ப இந்த உலகத்தை வாழ்க்கையை நடத்துவிக்கிறான் இறைவன் கர்மபல தாத்தா வினைப்பயனை கொடுக்கிறவன் அப்படிப்பட்டவன் கடவுள் அப்படின்னு தெரிஞ்சு எந்த கவலையும் இல்லாம பகவான் சொன்ன வழியில சாஸ்திர நெறியில திருக்குறள் நெறியில வாழ்ந்தோமானா வீட்டரம் துறவரம் இரண்டும் மேன்மையே குடும்பத்தில பண்ணக்கூடிய புண்ணியங்கள் குடும்பத்தை விட்டுட்டு துறந்துட்டு போய் பண்ணக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாமே நமக்கு நன்மையைத்தான் கொடுக்கும் இதை நம்முடைய சாஸ்திரங்களை நன்றாகவே பார்க்குறோம் ஆக யாரும் எந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறவர்களும் பிறருடைய தர்மத்தை குறைச்சு பேசக்கூடாது ஆக மனுஷர்கள்ட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகளை எல்லாம் வாழ்க்கை முறையில் ஏற்றி வைக்கக்கூடாது இல்லறமா துறவரமாங்கிற பட்டிமன்றமெல்லாம் தேவையில்லை இரண்டும் சரியா இருந்தால் போகிறோம் பெரும்பாலான மக்களுக்கு இல்லறத்தை கடைப்பிடிச்சிட்டு துறவறத்துக்கு போறது தான் நல்லது அப்படிதான் பெரியோர்கள் சொல்கிறார்கள் யாரோ சிலருக்கு அரிதாக சிறு வயதிலேயே நல்ல பகுத்தறிவும் பற்றற்ற தன்மையும் வரலாம் ஆகவே எல்லாருக்கும் பொதுவாக அதை சொல்ல முடியாது ஒவ்வொரு வாழ்க்கை முறையிலையும் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது அதாவது நன்மைகள் தீமைகள் கஷ்டங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதை எடுத்துக்கணும் எல்லா லைஃப் ஸ்டைல்லையும் ப்ளஸ் மைனஸ் இருக்கு எது ப்ளஸ்ஸோ அதை எடுத்துட்டு மைனஸை இது பண்ணிக்கணும் குணம் நாடி குற்றமம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் இல்லற வாழ்க்கையில் இருக்கிற குணம் என்ன குறைபாடுகள் என்ன துறவு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குணம் என்ன குற்றம் என்ன இங்கேயும் வரப்போகிறது பார்க்க போகிறோம் நாம் அதை வந்து அது சொல்ல போகிற வாழ்க்கைக்கு போய் நீ பழி பாவத்துக்கெல்லாம் ஆளாகாமல் இருந்தால் அது நல்லதுன்னு அதிகமாக அதில் தவறுவதற்கு வாய்ப்பு அர்த்தத்தையே சொல்லுகிறார் ஆஹ் ரெண்டுக்குமே புத்தி சக்தி மனப்பக்குவம் வேணும் இல்லறத்துக்கு அதனால தான் பிரம்மச்சாரியார் இருக்கிற போதே அதுக்கு தயார்படுத்துறது இப்போ அந்த வாழ்க்கை முறையெல்லாம் சொல்லி கொடுக்குற திட்டமே இல்லை கிரகங்கிறது வீடுங்கிறது கடவுள் வாழக்கூடிய இடம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் வாசலில் இருக்கக்கூடிய ரெண்டு பிறைகள் இருக்கே அதுவே கடவுளுடைய கண்கள் போன்றது அந்த நிலை தான் வாய் வீடே ஒரு தெய்வம் அறத்தை காப்பாற்றுவது தான் இல்லறத்தின் நோக்கம் அறத்தை காக்கும் அறத்தை மேற்கொள்பவன் இல்லறத்தான் தர்மத்தை காக்கக்கூடிய தர்மத்தை அதாவது தர்மமெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்க இல்லையா அந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறவங்களை காப்பாற்ற ஒரு தர்மத்தை கிரகஸ்தன் ஏற்றுக்கொள்ளுகிறான் சாஸ்திரம் மனிதனுக்கு இருக்கக்கூடிய பாலுணர்ச்சியை தெய்வீகமாக்குறது அதுதான் குடும்ப வாழ்க்கை முறை இது புரிந்துவிட்டால் என்ன ஆகும்னா தர்மமான வாழ்க்கையிலே மனசு ஈடுபடும் பாலுணர்ச்சியை கணவனும் மனைவியும் ஆணும் பெண்ணும் வென்று விடலாம். வென்று வென்றுவிடலாம்னா என்ன கட்டுப்பாட்டோடு முறையான ஒரு வாழ்க்கையை அன்போடு கூடிய தெய்வீகமான வாழ்க்கையை வாழ்வார்கள் சாஸ்திரம் வந்து கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் தெய்வமாகவே பார்க்கறதுக்கு தான் கற்றுக் கொடுக்கிறது சுவாமிங்கிறா கணவனை பார்த்து மனைவி கணவன் மனைவியை பார்த்து தேவின்னு சொல்றது தான் சம்பிரதாயம் எதா வாயும் சமாசிரித்திய வர்த்தந்தே சர்வஜந்தவ ததா கிரகஸ்தமாசிரித்திய வர்த்தந்தே சர்வாசிரமாக ஏற்கனவே ஒரு இதில் சொன்னேன் இந்த குரட்பாக்களை பற்றி சொல்கிற போது அதே விஷயம் இந்த ஸ்லோகத்தை படித்து சொல்கிறேன் மனுஸ்மிருதியில் மூணாவது அத்தியாயத்தில் எழுபத்தேழாவது ஸ்லோகம் யதா வாயும் சமாசிரித்திய வர்த்தந்தே சர்வஜந்தவகா அவ்வாறே இல்லறத்தாரை சார்ந்தே அனைத்து வாழ்க்கை முறையினரும் வாழ்கின்றனர் ததா கிருஹஸ்த ஆசிரித்திய வர்த்தந்தே சர்வ ஆசிரமாக இதை நாம் மனசில் நன்றாக வைத்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த குரட்பாவினுடைய பொருளை இந்தளவிலே நிறைவு செய்கிறேன் பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் இல்வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல் பழியஞ்சி பாத்தோன் உடைத்தாயின் இல்வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன